ி ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே ி விட்டவர்கள் ரெண்டு பேரு நீங்க கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு நீங்க கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு சேர்ந்து படித்தான் படித்தார் முடித்தான் ஓயே வீரதே நாயகளையும் சீர்ந்து முடித்தான் இவன் தேரோது வைத்திய சைர்ந்து படித்தான் வீர நோய் தீர்க்கும் வைத்தியன் தன்னொடி கமாட்டா மாய் போடு கூங்குதப்பா ஊير முத்தே ஓடு சேந்ததப்பா ஓயே விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் காரியத்தைவதற்கும் தேதி கூறிப்பார் கல்யாணம் செய்வதற்கும் தாய் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் நல்ல செய்தி சொல்லும் ஜோதியும் நீதி சொல்லும் தாவு வந்து தேடி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு பட்டணத்தில் பாதியிவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் முடித்தான் பட்டணத்தில் இவர் வாங்கி முடித்தார் அந்த பட்டயத்தில் கண்டனு போல் வேலி எடுத்தார் அதில் எட்டடுக்கும் மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தார் மண்ணை கொட்டியவன் வேலிடுத்த உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூடையாறு